வாழ்வில் ஒருமுறையாவது காதல் வலையில் விழாதவர் யார் இல்லை என்று மறக்க முடியுமா காதலில் வித்தியடைந்தால் சரி மாறாக தோல்வியை சந்தித்தால் தோறையே பூடிச்சு தன்னால சம்பாத வரச்சேலோ பூடிச்சு தன்னாலி ஆழகு சம்பா வரச்சேலோ அக்கமாவளில்லாம தன்னாலி அட ஆமா <laughs> சந்திக்கவும் முடியலையே தில்லே நல்லே நான் சந்திக்கவும் முடியலையே தில்லேலே மா தன்னி அந்த கடவுளுக்கும் பொறுக்கவில்லேரு தன்னாரண்ணே தன்னானந்தானி தன்னாரே நானே இல்லேனோ தன்னான நார நே தன்னானி